நாங்கள் சென்றதும் அப்துல்லாஹ் அலிஹங் அவர்கள் சிறு வியாபாரி பெரிய வியாபாரி ஏழை மற்றும் அங்குள்ளோர் என அனைவரிடமும் சலாம் கூறுவார்கள் இதேபோல் ஒரு நாள் நான் அப்துல்லாஹிபின் உமர் அலி அல்லாஹின் அவர்களிடம் வந்தேன் கடை வீதிக்கு என்னை அழைத்தார்கள் நீங்கள் வியாபாரம் எதுவும் செய்வதும் இல்லை அதை பேரம் பேசப்போவதும் இல்லை மேலும் கடை வீதிகளில் உள்ள அவைகளில் உட்காரப் இல்லை எங்களுடன் எந்த இடத்திலேயே அமருங்கள் பேசிக் கொண்டிருப்போம் என்று கூறினேன் அவர் வயிறு பெறுத்தவரே அதாவது நான் துந்தி உடையவன் என்பதால் இவ்வாறு அப்துல்லா ரலியுள்ள நாம் கடை வீதிக்கு செல்வது கூறுவதற்காகத்தான் அங்கு சந்திப்பவர்களுக்கெல்லாம் நாம் சலாம் கூறுவோம் என்று அப்துல்லா ரலியுல்லாஹன் அவர்கள் கூறினார்கள் இது மாளிகை மாமின் அல்முஹ்தா ஒன்று ஏழு உள்ளது